அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது இந்த குரல்ல கடவுளுடைய இலக்கணத்தை பார்த்துருக்கிறோம் அறக்கடலாக இறைவன் விளங்குகிறான் தர்மந்தான் கடவுள் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான அறிவு கடவுள் அவ்வளவு ஆழமா நம்ம போறோம் கடவுள் முக்கியமா தர்மம் முக்கியமானு கேட்டால் தர்மந்தான் முக்கியம் தர்மம்னா அறம் இந்த சட்டத்தை நாம் கடைப்பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஆக நாட்டில் யார் ஆளாங்கிறத முக்கியம் இல்லை சட்டந்தான் முக்கியம் சட்டத்தை மதிக்காமல் மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஆனால் அந்த சட்டம் தானே இயங்காது அந்த சட்டத்தை செயல்படுத்துகிறவன் மனிதன்தான் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகள்லாம் கடல் மாதிரி இருக்குது ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் அதை சமாளிக்கணும்னு சொன்னால் வாழ்க்கைக்கின் உரிய சட்ட திட்டங்களை எல்லோரும் ஒரு சேர கடைபிடிக்காமல் அதில் நம்ம ஒரு அமைதியான நாளை செலுத்த முடியாது ஒரு ஒரு நமக்கு இருக்கிற பொருள் அதை மேனேஜ் பண்ணுறது ஃபேமிலி குழந்தைங்க பணத்தை சம்பாதிக்கிறது அதை காப்பாற்றுறது ரெண்டுமே கஷ்டம்தான் ஆனால் தர்மத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணினோம்னா ரொம்ப சுகமாக இருக்கும் நல்ல வீடு கட்டினா சுகம் நல்ல பொருள்லாம் வச்சுருந்தா சுகம் நல்ல வாகனமெல்லாம் வச்சுருந்தா சுகம் நல்ல பதவியில் இருந்தால் சுகம் நல்லா நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அறத்தை கடைப்பிடிச்சா தான் சுகமாக தெரியும் இல்லாட்டி அதெல்லாம் பாரமாக தெரியும் அதெல்லாம் பிற பொருளும் இன்பமும் தான் அது வாழ்க்கைக்கு தேவை ஆனால் அது ஊருகா மாதிரி சைட் டிஷ் மாதிரி மகான்கள் தர்மத்தை தான் உயர்ந்தா பேசுகிறாங்க ஒரு ஊருக்கு போனோம்னா இந்த ஊரில் யார் பெரியவனா பணக்காரன் ஒரு பணக்காரனை சொல்லுவாங்க பதவியில் இருக்கிறவனை சொல்லுவாங்க படித்தவனை சொல்லுவாங்க ஆனால் ஒழுக்கமாக இருக்கிறவன் தான் உயர்ந்தவன் அற வாழ்க்கையை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் ஒழுங்காக வச்சுக்கிறவன் தான் கடவுளுக்கு உண்மையிலே வழிபாடு செய்கிறான் அறிவே வடிவான ஆண்டவன் அவனுடைய நல்வினைகளுக்கு காலப்போக்கிலே சிறந்த பலன்களையெல்லாம் கொடுக்கிறார் ஆனாலும் அவனுக்கு அறமே இன்பமாக இருக்கிறது பணம் இல்லாட்டாலும் படிக்காட்டாலும் உயர்ந்த பதவியில் இல்லாட்டாலும் ஒழுக்கமாக இருக்கிறவன்தான் சாஸ்திரம் உயர்ந்தவன் கூறுகிறது கல்வியறிவு கூட ரெண்டாவது பட்சம்தான் ஒழுக்கமில்லாத கல்வியால் பயன் கிடையாது அறம்போல் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னு வள்ளுவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது குரலில் சொல்கிறார் எவ்வளவு நுண்ணறிவு படைச்சவனாக இருந்தால் என்ன பண்பில்லாதவன் மனிதனே இல்லைங்கிறார் ஆக அறவாழி அந்தணனாகிய இறைவனை சார்ந்திருந்து அறத்தை கடைப்பிடிக்கிற முறையான வாழ்க்கை முறையை தெப்பமாக கொண்டு இந்த உலகியல் வாழ்க்கைங்கிற கடல்ல நீந்தி நாம அதை கடந்து கரை வேண்டும் என்பது இந்த குரலனுடைய பொருள் அற ஆழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற நீந்தல் அரிது அப்படிங்கிறத மாற்றி படிக்கணும் இது எதிர்மறையில் இருக்கு அற ஆழி அந்தணன் தாழை சேர்பவர்கள் பிற ஆழியை நீந்துவது எளிதாகி விடுகிறது இந்த அரிதுங்கிறத எளித ஏன்னா அதை உடன்பாட்டு முறையில் நாம் அதை புரிஞ்சுக்கணும் ஆக அற அழி அந்தணன் தாழ் சேர்தல் என்பது அறத்தை கடைப்பிடித்தல் பிற நீந்தல் அரிதுன்னா வாழ்க்கையில் பொருள் இன்பம் உறவுகள் சூழ்நிலைகள் இவர்களால் நமக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள் உணர்ச்சிகள் இவற்றை வெல்லுவது எளிதாகிவிடும் இந்த வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறது ரொம்ப சுலபமாயிடும் அதனால் மற்றவங்களை மாதிரி நாம் ரொம்ப சிரமப்பட மாட்டோம் இதில் நமக்கு ஒரு கன்விக்ஷன் ஒரு உறுதிப்பாடு வேண்டும் அதுதான் இந்த குரலுடைய கருத்து என்று சொல்லி இந்த குரலுக்கான பொருளை நிறைவு செய்கிறேன் அற ஆழி அந்தண்தாள் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்